வரக்கூடிய ஞாயிற்று வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இரவு அந்த இரவு நம்முடைய பள்ளியிலே மக்கா பள்ளியில சுதந்திர தின கூட்டமும் தேச துரோகி சுப்ரமணிய சாமி அரசியல் கோமாளி வந்திருக்காங்களா இப்ப தாறுமாற எழுதிட்டு இருக்காங்க இஸ்லாத்த பத்தியும் முஸ்லீம்களை பத்தியும் அந்த அயோக்கியனுக்கு ஒரு கண்டன கூட்டம்ல வச்சிருக்கோம் டாக்டர் பேராசிரியர் அப்துல்லா பேசுறாங்க முதலாக்கே பேசுறாங்க பேசுறோம் விடிய விடிய நிகழ்ச்சி நடக்கும் இன்ஷால சகரம் ஏற்பாடு பண்ணிருக்கோம் அதனால சகோதரர்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லி அந்த கூட்டத்தில் எல்லாரும் கலந்துக்கு வைங்க நம்முடைய சுதந்திரத்துல முஸ்லீம்கள் செய்த தியாகங்கள் நினைவுபடுத்தப்படும் அதே மாதிரி குறிப்பா உளமாக்கல் என்ன தியாகம் பண்ணாங்க அதுவும் நினைவுப்படுத்தப்படும் ஆனா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு முஸ்லீம்கள் நிலைமை என்ன ஆச்சு அப்படிங்கிற தலைப்புல ஒருத்தர் பேசுறாங்க இந்த அரசியல் கோமாளி அரசியல் புரோக்கர் சுப்பிரமணிய சுவாமி இவனை பத்தியும் பேசப்படும் எழுத்துல துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லி இந்த நிகழ்ச்சியில் எல்லாரும் கலந்துங்க வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இரவு விடிஞ்சா திங்கக்கிழமை கயர் அந்த சுதந்திர போராட்டத்துல வந்து காசி நானூத்தி அகம்தலாளைய வந்து ஒரு பெரிய சுதந்திர போராட்ட வீரர் அவங்க என்ன பண்றாங்க அவங்களை போலீஸ் தேடிட்டு இருக்கிறான் காசி நானூத்தி அகமது ஆங்கிலேய போலீஸ் தேடுறான் ரசோலாட ஹிஜத்து சுனத்து ஒரு சுனத்துக்கு அவங்க பாலோ பண்றாங்க பாருங்க அப்ப தேடும் போது என்ன பண்றாங்க தங்களுடைய உறவினர் வீட்டில இருந்து ஒழிஞ்சுக்கிறாங்க காசி நானூத்தி அமது ஒழிஞ்சுக்கிறாங்க என்ன பண்றான் போலீஸ் ஃபுல்லா தேடி தேடி கடைக்கலாம் கடைசி செய்தி வந்துருது இங்க ஒளிஞ்சிருக்காங்க அப்படின்னு அதுக்குள்ள மூணு நாள் காசி நாணத்தில ஒழிஞ்சுட்டு இருந்து நாலாவது நாள் காலையில் என்ன பண்றாங்க அங்க வீட்டு அவங்க ஒரே ஆம்புலன்ஸ் சொல்றாங்க நான் மூணு நாள் ஒழிஞ்சிருந்த போதும் வீட்டோட கிளம்ப போறேன்றாங்க இல்ல இல்ல வெளியே ஒரே பிரச்சனையா இருக்குது உங்களைதான் தெரியிட்டு இருக்காங்க ஆனா என்னன்னா காசி நாணத்தின் அமத்திலாளி பேரு தான் நம்ம பிரபலமா தவிர அவங்க போட்டோ வந்து போலீஸ்ல இல்ல அவனோட உருவத்தை யாரும் பார்த்துட்டு இல்ல அதனால காசி நாணத்தின யாரு யாரு யாரு போலீஸ் தேடிட்டு இருக்கோம் இந்த நேரத்துல அவங்க சொல்றாங்க போக வேண்டாம் காசு இல்ல நான் போயித்தான் ஆகணும் அப்ப அவங்க கோவப்படுறாங்க ஏன் இப்படி அடம் அவங்க சொல்றாங்க இல்ல திருமண செல்லல்லா சவுர் கொகையில மூன்று நாள் தான் தங்கிருந்தாங்க அதனால ஒரு இடத்துல மூன்று நாட்களுக்கு மேல் ஒளிந்திருப்பது ரசூ சுனத்துக்கு மாற்றமானது வெளியாங்க போலீஸ் வந்துடுறான் போலீஸ் வந்து இவங்கதான் காசி நானூத்தி அமுத்திலும் தெரியாது போலீஸ்க்கு என்ன பண்றான் இவங்கிட்டே வந்து காசிங்கிறது யாரு எங்க இருக்காரு கேக்கிறான் அந்த நிலையில கூட பொய் சொல்ல கூடாது அப்படிங்கறதுக்காக என்ன பண்றாங்க அவங்க இடத்துல இருந்து ஒரு ரெண்டு ஸ்டெப்றாங்க காசிமா கொஞ்சம் காசிமா இந்த கொஞ்சம் இடத்துல அப்படி எங்க ஆரம்பிச்சா போலீஸ் இவங்க ஆளு எஸ்கே பாயிட்டாங்க அது யாரு தார்ளம் தேவபந்து மதரசுடைய பவுண்டர் அவங்க பேருல தான் இன்னைக்கு காசிமின்னு பட்டமே கொடுக்கறாங்க தேவந்திரோதரங்களுக்கு காசி மினி பட்டமே காசி நானூத்திரி பேர்ல தான் கொடுக்குறாங்க இப்படி உடமாக்கல் கஷ்டப்பட்டு தியாகம் பண்ணி வாங்கின சுதந்திரம் இன்னைக்கு கண்ட கண்ட சுப்பிரமணிய மாதிரி ஆயோக்கியர்களுக்கு எல்லாம் பத்தி முஸ்லீம்களை பத்தி கொச்சைப்படுத்தி பேசக்கூடிய அளவுக்கு இந்த சுதந்திரம் சுதந்திரம் கொடுத்து வச்சிருக்குறேன்னா இந்த உலமாக்கல் அவங்க பெரியவர்கள் பெருமானா சல்லல்லா ஆழத்தின் சுனத்தை எந்த அளவுக்கு டீப்பா ஃபாலோ பண்ணாங்கறதுக்கு ஒரு முன்னுதாரணம் சொன்னேன் அல்லா அபுல் ஆலமீன் நம்ம பெருமானா சல்லல்லா ஆழத்துல எல்லாம் கேள்வி எழுதி கேட்கறாங்க நினைக்கிறேன் இதனால அவர் மீண்டும் அவர் பழைய மாதத்திற்கே மாறிவிட்டார் இதை பற்றி உங்களின் கருத்து என்ன இது எங்கயோ ஒரு மூலையில ஸ்ரீலங்கா நடக்கறத பத்தி சொல்றீங்க இந்த அருக நம்ம தமிழ்நாட்டில ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்போம் ரஹ்மத் நகர்ன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா தென்காசிக்கு பக்கத்துல கடையநல்லூருக்கும் வடகரைக்கு நடுவுல பழைய பேர் மீனாட்சிபுரம் இப்ப இளைஞர்கள் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷம் முன்னாடி நடந்தது இருபது வருஷம் இருக்குமா தெரியுமா இருபது இருபத்தஞ்சு வருஷம் இருக்கும் மீனாட்சிபுரம் நாலாம் சின்ன பிள்ளை மீனாட்சிபுரம்னு சொல்லி ஒரு கிராமமே அப்படி முஸ்லீமா மாறினாங்க எல்லாம் தலித்துகள் தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படியே முஸ்லீமா மாறினாங்க ரஹமத் நகர்னு பேரை அது எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆச்சு அப்படின்னு சொன்னா பார்லிமெண்ட்ல முதல்வர் பேசுனாங்க பார்லிமெண்ட் முதல் கொண்டு பேசப்பட்டு பார்லிமெண்ட்ல இந்திரா காந்தி அமைச்சரவையில் வாஜ்பாய் வந்து உள்துறை அமைச்சரா இருக்கிறாரு காங்கிரஸ் பெரிய வாஜ்பாய் உள்துறை அமைச்சரா இருக்கிறாரு உடனே இந்திரா காந்தி வாஜ்பாய அனுப்பி வச்சா இங்க வந்து பாத்து என்ன பிரச்சனை ஏன் மாறனீங்கன்னு சொல்லி ஒரு மத்திய அமைச்சர் வந்து கேட்டார் நேரில் அப்ப அப்ப எம்ஜிஆர் வந்து முதலமைச்சரா இருக்கிறாரு உடனே தன் மந்திரி பட்டாளன் அனுப்பி வச்சா ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் வந்தாங்க ஒன்னு கரவை மாடு தரான் வீடு தர தர ஏன் மாறனா அந்த நேரத்தில் அந்த மக்கள் அவ்வளவு உறுதியா இருந்தாங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாங்க போயிருக்கேன் கிராமத்துக்கு போயிருக்கேன் இன்னைக்கு அந்த ஊரு பேரு அஹமத் நகர் ஆனா சகோதரர்களே இப்ப இருபத்தி அஞ்சு பிறகு அந்த ஊரு நிலைமை என்ன அப்படின்னு சொன்னா அந்த ஊரில் உள்ள பெண் பிள்ளைகளுக்கு நல்ல மதரசா ஓதன பிள்ளைங்க ஆலிமா பட்டம் வாங்கின பிள்ளைங்க ஆனா அந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு மாப்பிளை கிடைக்க மாட்டேங்குது மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்குது அதனால நிர்பந்தமா என்ன பண்றாங்கண்டா மதம் மாறாம அவங்க சொந்தக்காரர்ல மாமா மகன் பெரிய அண்ணம் சொந்தக்காரங்க அந்த பையனுக்கே அந்த பெண்ண கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க அந்த பெண் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா நாங்க வந்து இஸ்லா தட்டு போகலங்க நாங்க காசி நாள் முஸ்லீமா தான் இருக்கிறோம் அவங்க வீட்டுக்கு போன சிலையை வணங்கல பொட்டு வைக்கல அவங்க அர்த்தம் கறியெல்லாம் சாப்பிட மாட்டோம் ஆனா வழியிலேயே எங்களுக்கு வாழ்க்கை துணை வேணுமே சொல்லி நெத நெதம் தெரிஞ்சு விபச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறோம் இது எங்கேயோ சீலங்களை இல்ல இந்த ரஹமத் நகர் நடக்கிறது சமீபத்திலே முஸ்லீம் பத்திரிகை பேட்டி எல்லாம் பேட்டி எல்லாம் என்ன அங்க உள்ள ஆம்பளைங்களுக்கு ஈஸியா பொண்ணு கிடைச்சிருது பெ இந்த ஊரில் கூடிய நாம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் குற்றவாளிகள் அதனால இது எங்கேயும் நடக்க சொல்றது எல்லாத்திலும் கிராம போய் மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் சொல்ல விரும்பலுக்கு தலித்துக்கு தாவாட்சியத்துக்கான போயிருக்கிறோம் தங்கி இருக்கு நாங்கள் வாசல் உள்ளூர் அந்த பள்ளியாசம் தங்கி இருக்கிறோம் தங்கியிருக்கு காலையில் பஜிர் கொழுதுட்டு அந்த ஊருக்குள்ள போறோம் பக்கத்து கிராமத்துக்குள்ள போறோம் போகும்பொழுது அந்த ஊர் முத்தவழி பார்த்து சொல்றோம் இந்த மாதிரி நாங்கள் தாவாட்சியை வந்துருக்கோம் நாங்க மெட்ராஸ்லயும் வந்து நீங்களும் நல்லா இருக்கும் அப்படின்னா அதை என்னங்க உங்க வேலையை எடுத்து போய் நீங்க பாட்டுக்கு தாவாச்சி களிமா சொல்லி கொடுத்துட்டு போய்டுவீங்க நாளைக்கு எங்கூட்டு கக்கூச நீங்களே வந்து அழுவீங்க அந்த முத்தவழி கேட்கிறான் இவன் வீட்டுக்கு கக்கூசை அழுறதுக்காக வேண்டி அவன் காலம் பூரா காசலாவே இருக்கணுமா அவன் அப்படியே இருக்கட்டும் நம்மளும் அதையும் மாரி நாங்க அந்த கிராமத்துக்குள்ள போயிட்டோம் போய் அவசரம் இல்ல அந்த ஊர் மக்களுக்கு எடுத்துல ஒரு நூறு நூத்தி ஐம்பது பேர் ஆண்கள் பெண்கள் எல்லாம் கொடுப்பாங்க அவங்க சில சந்தேகங்களை அலகது இல்லா எல்லா பேருமே ஒட்டுமொத்த கிராமத்துல இஸ்லாத்து அந்த நேரத்துல ஒரு இளைஞன் எழுந்தான் சரிங்க நாங்க இஸ்லாத்துக்கு வர்றோம் வந்துட்டா இந்த ஜமாத சேர்த்துப்பாங்களா இந்த ஜமத்துல சேர்த்துப்பாங்களா இஸ்லாம் நல்ல மார்க் அங்க நல்ல கான்செப்ட் நல்ல கொள்கை நல்ல கத்துக் கொடுக்குது கொஞ்சம் கிராமங்கள் கடித்தரன் இதனால இஸ்லாத்துக்கு ஒரு தடையா இருக்கு சகோதரே இந்த மாதிரி பிரச்சனை நடந்துட்டு இருக்கு நல்ல புத்தியை கொடுத்து இந்த நிலையில மாத்த நான் பேங்கிற்கான சாப்ட்வேர் தயாரிக்கும் வேலை செய்வாங்க பேங்க்ல வாங்கிக்கிறோம் இது டைரக்டா வரல இன்டைரக்டா வருது வந்தாலும் அந்த பேங்க் கம்பெனிக்கார உங்க கம்பெனி எதை குடுக்கறான் தன்னுடைய வட்டி பணத்தை தான் அந்த பணத்தை தான் உங்களுக்கு சம்பளமா தரோம் அதனால பேங்கிங் சம்பந்தப்பட்ட சாப்ட்வேர் பக்காற கூடாது ஐ டொனேஷன் பில்ல பிளட் டொனேஷன் செய்யலாமா ஏற்கனவே பலதில் சொல்லி இருக்கிறோம் செய்யலாம் செய்யக்கூடாது மதரசாக்களுக்கு சக்காத்து பணத்தை கொடுக்கலாமா கொடுக்கலாம் ஆனால் அந்த மதரசாக்கள் ஜக்காத்து பணத்தை முறைய செலவு செய்யறாங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்கணும் ஏன்னு சொன்னா மதரசாக்களுடைய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கோ கிதாப் வாங்குறதுக்கோ உஸ்தாத் சம்பளத்துக்கோ ஜக்காத்து பணத்தை பயன்படுத்தக்கூடாது மதரசாவுடைய மாணவர்களுடைய சாப்பாட்டுக்கு மட்டும்தான் சக்காத்து பணத்தை பயன்படுத்தலாம் அப்படி ஒரு சில மதரசாக்கள் மட்டும்தான் நீ தமிழ்நாட்டில் இந்த மசாலாவை இந்த சட்டத்தை விளங்கி பக்கவா செய்யறாங்க அந்த மாதிரி மதரசாக்கள் எதுன்னு தெரிஞ்சு அந்த மதசாக்கள் மட்டும் செலவு செய்யலாம் காமாசமா கண்டம் கண்ட மரசாக்கள் தான் சக்காத்து பணத்தை கொடுக்கூடாது பெண்கள் மாதவிட காலத்தில் குரானு ஓதலாமா மற்றும் குரானை தொடலாமா ஓதக்கூடாதுங்க பெண்கள் மாதிரி குரான ஓதக்கூடாது மாத விட மாசத்துல ஒரு மூணு நாளும் குரான் ஓதுங்க இந்த அஞ்சு நாள் அதிகமாக அதனால தவிர்த்துக் கொள்வது நல்லது பெற்றோரின் காலில் விளைவாகலாம் விழவில்லை என்றால் திருப்திக்கிறார்கள் அதற்கு என்ன செய்யலாம் நீங்க திருப்பிட்டு அல்லா சொன்னா காத்தலில் மகளோ கட்சிக்கு படைத்தவனுக்கு மாறு செய்து படைப்புகள் கட்டுப்படுக அவசியம் கிடையாது அனுமதி இல்ல ஜனாசாரை கொண்டு செல்ல பயன்படும் சந்துக்கள் பூமாளை மல்லிய பூச்சரங்கள் போடலாமா காப்பியுடைய கலாச்சாரம் காஃபியுடைய கலாச்சாரம் தான் மாலை போடுறது நம்மளால என்ன பண்ணுவாங்க ஜனாசாவுக்கு மாலை போட மாட்டாங்க ஜனாசாவுடைய சந்துக்கு மேல மாலை போடலாம் இது என்னது ஜனாசாக்கேங்க மாலை போட கூடாது அது காஃபிர்கள் கலாச்சாரம்ங்கறதாலதான் அப்ப சندوق மேல மட்டும் மாலை போடுறது அது காஃபிர்கள் கலாச்சாரம் தான் அப்ப சندوق மேல போடுறதுக்கு ஜனாசா மேலயே போட்டுருங்க மாலைய அதனால ஜனாசா மேலயே மாலை போட கூடாது ஜனாசாவை சندوق மேலயே மாலை போட கூடாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அஸ்ஸலம அவர்கள் மீது எப்படி ஸலவாத் ஓதுவது இகாமத் பாங்கு சொல்லப்படும் போது ஸலவாத் ஓதலாமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி அஸ்லம மீது எப்படி ஸலவாத் ஓதுவது அப்படிங்கற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கர்க்கேங்க யார ரசூலுவங்களுக்கு எப்படி சலாம் சொல்லணும் தெரியும் செலவா தோது எப்படி தெரியலையே சொல்றாங்க அல்ல முகமதின் வாலாலி முகமதின் கமா சல் இப்ராஹிம் வாலாலி அதாவது இப்ராஹிம் இந்த செலவத்துல ஓதணும் பாங்கிக்காம சொல்லப்படும் போது செலவா பாங்குக்கு முன்னாடி எக்காமத்துக்கு முன்னாடி செலவா தோது பிதாத்து பாங்குக்கு பின்னாடி செலவா தோது சுண்ணத்து பாங்குக்கு பிறகு ரசோலா செலவா தோச்சு சொல்றாங்க அது சுண்ணத்து நம்மளுங்க சுனத்துல பிதாத்தா எனக்கு அல்வா மாதிரி இருக்கும் பாங்க சரணம் பல்லவி அனுசரணம் எல்லாம் சேர்த்து அப்புறம் சொல்லுது லாஸ்ட்ல இதெல்லாம் கூடாதுங்க பாங்கு எடுத்தவடி அல்லாஹு ஆரம்பிக்க குரூப்புக்கு நோன்பே இல்லை என்கிறார்கள் ஆனால் சகர் நேரத்தில் டிவியில் பயணம் செய்யிறார்கள் இது பற்றி இல்ல அப்புறம் டிவியில் பயணம் செய்ய முதல்ல ஒரு சேனல் தடுத்தாச்சு அடுத்து நாள பேசிட்டு இன்னைக்கு அந்த சேனல் போய் ஜமாத்தா போய் அந்த சேனல்ல பேசி உடனே நிறுத்துங்க எதிரான சொன்னாலும் வரக்கூடாது நாளைக்கு அவங்க நிகழ்ச்சி வரக்கூடாது என்ன பண்ணுங்க ஒட்டுமொத்த சமுதாயத்தை ஒண்ணு கவர்மெண்ட் ஆபீஸ் லஞ்சம் கொடுத்தா சில வேலை நடக்கிறது அப்படி செய்ய நம்ம லஞ்சம் கொடுப்பது நிர்பந்தமோ அல்லது ஹராமோ அப்படின்னு கேக்குறாரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை நடக்கிறது ரெண்டு வகங்க லஞ்சம் கொடுக்க கூடாது அது ஹராம் ஆனால் சில நேரங்களை தவிர்க்க முடியாத நிலையில நீங்க லஞ்சம் கொடுக்கும்போது இன்னொன்னு உங்களுடைய உரிமை தான் உங்களுடைய உரிமை தான் ஆனா அது லஞ்சம் தருவேங்க இந்த மாதிரி உள்ளது அதையும் சகோதரர்களே எந்த காரணத்துக்கு லஞ்சம் கொடுக்க மாட்டேன் என் காரியத்தூடு அப்படி முடிச்சு கேட்கணும் அப்படி முடிச்சு கொடுக்கட்டா நான் கோர்ட்டு போவேன் அல்லது பெரிய அதிகாரி கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் போராடி சண்டை போட்டு லஞ்சம் கொடுக்காம வாங்கறதுதான் ஒரு ஆண்மைக்கும் அழகு ஒரு மூமினுக்கும் அழகு அழகு சரியான முறை வழி இல்லைங்கிற பட்சத்தில் இந்த ரெண்டு வகையான லஞ்சம் முதல் வகையான லஞ்சம் பக்க ஹராம் எது அடுத்தவங்களுடைய வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கு இப்போ ட்ரெயின்ல போனா பெருத்து காலியாக நாம என்ன டீட்டு நம்ம போட்டு தர அப்படின்னு சொல்லி ஆர்ஏசி காரனுடைய ஹக்க பறிக்கிறதுக்கான இது மாபெரும் ஹராம் உதாரணம் சொல்றேன் நடக்குது நடக்கிற விஷயங்கள் அந்த பெலியா உரிமை நமக்கு தான் உரிமை நமக்கு தான் கிடைக்கும் ஆனா டிடி சொல்ற கவனிக்க தர்றேன் அதை பெறுவதற்காக நீங்க தக்கவா உள்ள பெருத்து வேணாம் நான் கஷ்டப்பட்டு பரவாயில்ல நான் வந்து லஞ்சம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு உறுதியா இருக்க வேண்டியது அழகு இல்ல நிர்பந்தம் காலை கிடைக்க வேலை ஆகாது எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும் சிரமா போயிடும் தவிர்க்க முடியலண்டா இந்த மாதிரி நம்முடைய உரிமை பெறுவதற்காக நம்மை நிர்பந்தத்தை அவன் லஞ்சம் கேட்டா அல்லாட்டையில் புரிஞ்சுங்களா திருமண புரோக்கர் வேலை செய்யலாமா செய்யக்கூடாது ஏன்னா இன்னைக்கு புரோக்கரே பொயர்கள் தான் பொய் சொல்லாம புரோக்கர் தொழில் பண்ண முடியாது பொத்தி பொத்தி வச்ச பொண்ணு நபர் பஜாரியா இருக்கும் அப்ப பொய் சொன்னா தான் புரோக்கர் தொழில் செய்ய முடியுங்கிற மாதிரி சூழ்நிலையில பொய் சொல்ல கூடாது மிகப்பெரிய பொய் சொல்லாம நான் பண்ண முடியும் அப்படின்னு பண்ணல தப்ப வேலை செய்கிறேன் ஒரு நாளைக்கு ஐம்பது முதல் அறுபது வரைது நோக்க முடியவில்லை இதை பற்றி கொஞ்சம் விளக்கவும் பிரயாணம் பண்றதுக்கு அன்றாட மூட்டத்துக்கு நீங்க ஏறி உட்காரி தெரியாது இந்த விஷயத்துல நோம்புலாம் அல்லாஹும் அல்லாஹு நீயத்து இல்ல நோம்பு நீத்து இல்லாது அது ஒரு துவா நோம் சில பேர் அஞ்சு மணிக்கு நோம்பு சாமி இல்ல குரானில் வரும் சஜாவை மொத்த குரானை முறை சஜா செய்யலாம் அந்தந்த ஆயிரத்து வரும்போது அந்த சஜா செய்யணும் அதான் முறை குரானை ஓதி முடித்து விட்டு பெற்றோர்கள் தமாம் செய்யலாமா தமாம் செய்யலாமா ரியாது செய்யலாமா ஜித்தா செய்யலாமா அதாவது குரான ஓதி முடித்த பிறகு யார் பேர்லயாவது யார் பேர்லயாவது கண்டிப்பா தமாம் செஞ்சாக அம்மா பேர்ல அக்கா பேர்ல ரசூல்லா பேர்ல அவுளியாக்கள் பேர் அப்படிலாம் ஒண்ணுமே இல்லங்க தமாம் செஞ்சுட்டா அப்படி எந்த கம்பல்சரியும் கிடையாது குரான் ஓதி நீங்க அல்லாட்ட குரான் உங்களுக்கு நன்மை ஓதி முடிச்சுட்டீங்களா இந்த நன்மையை சேர்த்து வச்சிருக்கா நிச்சயம் எனக்கு தெரியாது அவன் ஓதுவாரு குரான் நான் ஓதியதை நான் ஓதுனது அவரு இவர்கள ஓதியதை என்ன பெற்றோர்களுக்கு அத்தா பேரவர் கேட்டு பெறவர் அப்படி பேர இது என்ன பார்மாலிட்டி இது இந்த மாதிரி இஸ்லாத்துல இடம் கிடையாது அப்படி தமாம் செஞ்சுதான் ஆகணும் யாருக்காவது குரான் நன்மை சேர்க்கணும் அப்படினா கம்பல்சரி கிடையாது நீங்க சேர்க்குறீங்களா நீங்களே அல்லாட் துவாசிக்கல்ல நான் ஓதுனா இந்த குரான் நன்மை பெற்றோர்கள் சேத்து வச்சுருல்ல இல்ல இறந்தவங்க சேத்து வச்சிடல்ல துவாசி எல்லாம் தப்பில்லை எங்கள் வீட்டில் பெண்கள் தரப்பு கேள்வி வந்துரு காசிமி எங்கள் வீட்டில் மாமியார் நாத்தனார் கொடுமை உள்ளது எங்கள் நாத்தனார் மாமியாரை ஏற்றி விட்டு அடிக்கடி பிரச்சனை செய்கிறார் இது எப்படி சரி செய்வது டிவி நிகழ்ச்சி போச்சு இவங்க வீட்டு பிரச்சனைய லட்சக்கணக்கான மக்கள் பாக்குற தமிழ் சொல்லணுமா முதல்ல இங்க சொல்றதே பெரிய தப்பு இந்த கேள்வியை படிச்சோம்னா என்ன பதில் சொல்லிருந்தா சரியத்துக்கு போட்டுக்கு வர வேண்டிய மனுங்க வந்துச்சு நினைக்கிறேன் இருந்தாலும் சகோதரி கேட்டிருக்காங்க எனக்கா அல்லாட துவா செய்ய மாதிரி கேட்டுக்கொள்ளுங்க சோதரிட கஷ்டம் செய்யுங்க அல்லாருபெல்லாம் சகோதரி கஷ்டத்தை நீக்கட்டும் அவனோட மாமியா நாத்தனா நல்ல புத்தி நல்ல அறிவு கூட நல்ல ரிலேஷன் உருவாக்கம் அடுத்து சியாக்கள் கூறுவது போல அலிரதி அவர்களுக்கு விளக்கும் அவருடைய திருமண உருவாக்க அலிரதி அல்லா அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க அவங்களுடைய தலை மட்டும் தல இதுல கர்பலால சைதாக்கப்பட்ட உடனே அங்கே இருந்து தலையை மட்டும் கொண்டு வந்து என்ன பண்ணிடுறாங்க கெய்ரோல உள்ள எகித்துல உள்ள கெய்ரோல அடக்கம் செய்யப்படுது அங்க வந்து இடம் இருக்குது அதாவது அந்த இடம் பெருங்க நான் தான் போயிருந்தேன் அந்த இடம் பெருங்க மனது ரொம்ப பார்த்தாரூர் கலையில் பஸார் ஹலீல் பசார்ன்னு சொல்லி அந்த ஹலீல் பசார்ல அவங்களுடைய தலை மட்டும் ஒரு இடத்துல அடக்கம் செய்யப்பட்டு பெரிய பள்ளியாசி இருக்காங்க அந்த பள்ளியாசுல தொழுது இருக்கிறோம் உசேந்திர தலை மட்டும் அங்க அடம் செய்யப்பட்டிருக்கு மத்தவங்களுடைய உடம்பு எங்க இருக்குன்னு அல்ல அறிவா ஆனா உலகத்திலும் அடக்கம் செய்யப்பட்டது ஷியா கட்சிமா கதை சொல்லுவாங்க அவங்க சைதானவன உடம்பு வச்சுட்டாங்க அப்படியே வாழத்துல மழக்குகள் வந்து அந்த உடம்பு அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க இதெல்லாம் போய் ஆதாரம் இல்லை மித்திர தொகையில் மூன்றாம் தகுது அமைதியா இருக்கும் நிலையில் என்ன உதவ வேணும் குழுத்து ஓதணுங்க மித்திர தொகையில அல்லா எந்த விஷயங்கள பேசணும் எந்த விஷயங்கள கேட்டமோ அதன்படி அமல் செய்ய தொகை பந்தல்வானாக